தினம் ஒரு கவிதை வழங்குபவர் பன்றுருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் கவிதையின் தலைப்பு இல்லறம் கவிதை ஆசிரியர் முனைவர் கடவுர் மணிமாறன் கவிதை இருமணம் இணைந்த பின்னர் இல்லறம் தொடங்கும் என்ற பெருமேசர் மரபே அண்ணால் பீடொர தமிழர் கண்டார் தமிழர் வாழ்வில் அகைத்துறை இன்பம் யாவும் சிறைப்பினை உலகுக்கெல்லாம் செப்பிடும் அறிவோம் நாமும் இன்பமாய் ஆணும் பெண்ணும் வாழ்வில் என்றும் நன்மைகள் வந்து சேரும் நலமெல்லாம் வாழ்த்து பாடும் கண்ணியும் பெருகும் சான்றோம் கனவெலாம் நனவாய் ஆகும் பண்புகள் பாலமாகும் பழந்தமே சீர்மை ஓங்கும் காதலர் இருவர் வாழ்வில் கருத்தினர் கலந்தே ஒன்றாய் கோதர உழுகள் இன்பம் கொடையுளம் மிகப் பேரின்பம் ஆதலின் இருவர் என்றும் அனைவரின் இரும்பேர்க்கேற்ப நாதமும் குழாய் வாழ்ந்து நாட்டுக்கு சீர்த்தியெல்லாம் பிறர்க்கு நாம் உதவ வேண்டும் பிணக்குகள் தவிர்த்தல் வேண்டும் உறவுகள் தழைத்தல் வேண்டும் உயர்பனி பெருக்கல் வேண்டும் அறப்பணி தொடர்தல் வேண்டும் அடக்கமே மூச்சாய்க் கொண்டு சிறக்கவே வாழ்ந்து காட்டி செழும்புகழ் சேர்த்தல் வேண்டும் வாழ்விலை செம்மை பூண்டு வளமெல்லாம் நிறைய பெற்று சூழ்பகை எதிர்த்து நின்று வென்று சுற்றமே தழுவிற்கும் ஆழ்வினை பெரிவராக ஆற்றலால் அறிவாளென்றும் பாழ் செயல் தவிர்ப்பராக பனிமலர் மனமே ஆள்க குறிஞ்சின் மலரே போலும் குறைவிழா தமிழைப் போலும் செறிவுடன் பன்னெழுப்பும் சீரிய யாழே போலும் இருளை விளக்க வல்ல எரிசுடர் விளக்கை போலும் பெரியவர் மகிழ்ந்து வாழ்ந்த பீடொர இனிது வாழ்க வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்